அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை திருவள்ளுவர் அரண் வலியுறுத்தல் என்கிற தலைப்பிலே இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்திலே இந்த குரலிலே அறத்தின் பயன் என்று சாஸ்திரங்களை வைத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்பது போல பேசுகிறார் கண்ணுக்கு தெரியாததாகத்தான் புண்ணியம் பாவம் இருக்கின்றன நம்முடைய செயல்கள் எண்ணங்கள் சொற்கள் எல்லாம் புண்ணியங்களாகவும் பாவங்களாகவும் மாறுகின்றன பெரியோர்கள் சாஸ்திரங்கள் வகுத்து சொல்லப்பட்ட நெறியிலே நம்முடைய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் அமைந்தால் எதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதை செய்தால் அது புண்ணியமாக மாறுகிறது அது இடம் பொருள் காலத்தை பொறுத்து அமைகிறது இது தர்ம சூக்ஷம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள் இந்த புண்ணியம் பாபம் என்பது கண்ணுக்கு தெரியாதது ஆனால் பிற்கால வாழ்க்கையிலே நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தரக்கூடிய சக்தி படைத்ததாக நம்முடைய செயல்கள் எண்ணங்கள் சொற்கள்ல்லாம் நம்முடைய அனுபவத்திலே புலப்படுகின்றவைகள் நாம் அனுபவிக்கின்ற இன்பங்களும் துன்பங்களும் நமக்கு புலப்படக்கூடியது ஆனால் இந்த எண்ணங்கள் சொற்கள் செயல்களுக்கும் நாம் அனுபவிக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பைத்தான் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது என்று நாம் சொல்லுகிறோம் அது சாஸ்திரங்களாலும் பெரியோர்களாலும் அது நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆக புண்ணியமாக மாறுகிறது பாபமாக மாறுகிறது புண்ணியம் இன்பத்தை கொடுக்கிறது பாபம் துன்பத்தை கொடுக்கிறது இதை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது எனவே பாபம் செய்வதற்கு நாம் அச்சப்பட வேண்டும் தீவினை அச்சம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அறம் செய்ய விரும்ப வேண்டும் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இங்கே திருவள்ளுவர் சொல்லுவது என்னவென்றால் அறத்தின் பயன் இது என்று வேதங்களை சாஸ்திரங்களை வச்சு உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லுகிறார் பரிமேலழகருடைய உரையில பார்த்தா அறத்தின் பயன் இதுவென்று யாம் ஆகம அளவையான் உணர்த்தல் வேண்டா என்கிறார் அளவை பிரமாணம் அதாவது அறிவை தரும் சாதனம் ஆகமம்னா சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்களை வைத்துக் கொண்டு அறத்தினுடைய பயன் இந்த அறத்துக்கு இந்த பயன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இடைன்னா எக்ஸாம்பிள் காட்சி அளவை அர்த்தம் வெள்ளிடை மலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க தெள்ளத்தளிவாக விளங்குகிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆக அறத்தாறுன்னு ஆறுன்னா பயன் அறத்தின் பயன் இது என்று நாம் சிரமப்பட்டு உணர்த்தி வேண்டிய அவசியம் இல்லை பல்லக்கிலே அமர்ந்து செல்லுகின்றவனை பார்த்தாலே அது விளங்குகிறது அப்படின்னர் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அந்த சிவிகையிலே அமர்ந்திருக்கிறான் சிவிகைன்னா பல்லக்கு பல்லக்கிலே ஒருவன் அமர்ந்திருக்கிறான் ஊர்ந்தான்னா அந்த பல்லக்கை சிலர் சிமந்து கொண்டு சொல்கிறார்கள் பல்லக்கிலே அமர்ந்திருப்பவனுக்கு உடல் சிரமம் இல்லை நடக்கின்ற சிரமமோ தாங்குகின்ற சிரமமோ இல்லை ஆனால் தூக்குகின்றவனுக்கு நடந்து செல்லுகின்ற தூக்குகின்ற சிரமம் இருக்கிறது ஆக இந்த சிரமத்திற்கு காரணம் முன்வினை பயன் என்பதை என் கருத்து கவனமாக பலர் இந்த குரலை இப்படி அல்ல அப்படி அல்ல என்று பல விளக்கங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் இது சாதாரணமாக புரியிற மாதிரி ஒரு உதாரணத்தை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இதற்காக வேண்டி நாம் சம்பந்தர திருநாவுக்கரசர் சொம்பந்தத்தினால் திருநாவுக்கரசர் பாவியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அந்த விஷயங்கள்லாம் வேற இது காமனாக ஒரு பொதுவாக ஜென்ரலாக புரிய வைக்கிறார் ஆக தூக்குறவனுக்கு பல்லக்க தூக்கி நடந்து கொண்டிருக்கிறவனுக்கு இருக்கிற சிரமத்துக்கு காரணம் அவன் செய்த பாவம் பல்லக்கிலே ஊர்ந்து செல்லுகின்றவன் அவன் செய்த புண்ணியத்தை அவன் அனுபவிக்கிறான் சுகத்தை அனுபவிக்கிறான் சாதாரணமாக எடுத்துக்கணும் இதை ரொம்ப ஆழமாக இதை போய் ஆராய்ச்சி பண்ணினோமே இதற்கு நமக்கு தெளிவான விளக்கம் கிடைக்காது ஆக நடைமுறையில் மக்களுக்கு புரியறதுக்காக ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறார் அதற்காக வள்ளுவர் இந்த உதாரணத்தை சொன்னதை பற்றி அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவது என்பது அவ்வளவு அறிவுடைமையாக இருக்குமா என்பது என்னுடைய கருத்து ஆக தர்மத்தினுடைய பயண வாயினால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாஸ்திரங்களை எடுத்து சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அறம் செய்பவனை பார்த்தாலே அது தெரியும் கைரிக்ஷா போன்ற வாகனங்கள் எல்லாம் பார்க்குறோம் கல்கத்தாலெலாம் இன்றைக்கி இருக்கிறது ஓட்டிக்கொண்டு போகிறார்கள் வண்டியில் உட்காந்துருக்கிறவனுக்கு சுகம் சாதாரணமான விஷயம் ஓட்டுறவனும் உற்சாகமாக ஓட்டினா அது சுகந்தான் அப்படி வரையறுத்து சொல்ல முடியாது இது உடல் ரீதியாக சொல்லப்படுகிறது வண்டியில் உட்காந்து போகிறவனும் மனசில் துக்கத்தோடு இருக்க முடியும் அது ஒரு தெளிவாக சொல்கிறதுன்னு இல்லை பொதுவாக சாதாரண மனுஷனுக்கு புரியிற அளவில் இந்த உதாரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பல்லக்கில் அமர்ந்திருக்கிறவனுக்கு இன்பம் அதை சுமப்பவனுக்கு துன்பம் இன்பத்துக்கு காரணம் புண்ணியம் துன்பம் காரணம் பாபம் அறம் செய்தவன் இன்பத்தையும் அனுபவிக்கிறான் பாவம் செய்தவன் துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்கிறத ஒரு சாதாரண உதாரணத்தின் மூலம் வள்ளுவர் இங்கே உபதேசித்திருக்கிறார் இதே மாதிரி தவம்னு ஒரு அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லுவார் இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் இருநூத்தி எழுபதாவது அதாவது ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர்கள் சிலராக இருக்கிறார்கள் செய்யாதவர்கள் பலராக இருக்கிறார்கள் இந்த இலர் பலருங்கிறத எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒருத்தனுக்கு தவம் இல்லை செல்வம் இல்லை கல்வி இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா முயற்சி பண்ணுகிறவங்க கொஞ்சம் பேர் தான் முயற்சி பண்ணாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆக தவத்தை முயற்சிங்கிற அர்த்தத்தையும் நம்ம சொல்ல முடியும் எனவே புண்ணியம் பண்ணினால் சுகம் கிடைக்கும் பாபம் பண்ணினா துக்கம் கிடைக்கும்ங்கிறதுக்கு உதாரணமாக இந்த குரலை வள்ளுவர் உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த குரலினுடைய தன்மையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறி இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த குரலினுடைய சாதாரணமாக பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய அளவிலே உபதேசிக்கக்கூடிய இந்த கருத்தை நாம் சிதைக்க தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து உறுதியான கருத்து அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிட